பிரேது புத்தி ஒழிந்த பேரறிவுடையார் ஆராயமிடத்தில் அதனை கூறுவார் நமக்கு பாவம் புள்ளியம் இரண்டும் நரகசொர்க்க சாதனம் என்று கேள்வி அப்பாவம் நீங்கி புண்ணியம் பொருந்தவில்லையே என்று சிந்திக்கின்ற சிந்தனையும் துக்க சாதனமாதல் பற்றி உபசார வழக்கால் அதுவும் துக்கம் என கூறப்பட்டது ஆகவே இளவதுக்கமான பழோதுக்கம் இருக்குது பழோதுக்கம் என்னக்கா மரணத்துக்கு பிறகு உனக்கு வாழ்க்கை இருக்குங்கிறது ஆசிகளுக்கு நம்பிக்கை உண்டு ஆசிகர்கள் இல்லைன்னா போகட்டும் ஆகவே ஆசிகள் நம்பிக்கையினால பாவத்துக்கு நரகமும் புண்ணியத்துக்கு சொர்க்கமும் இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போது நாம் ஆட்சிகளாக இருந்து நம்பிக்கை இருக்குது இது வரைக்கும் தான் செஞ்சவனே புண்ணியம் செய்யலையே இனி புண்ணியம் செஞ்சு பாவத்தை போக்கே நம்ம சுரக்கத்துக்கு போறது என்று கவலை இருக்கணும் இதுதான் பரலோக துக்கம் பேரு இந்த பரலோக ஞானி கிடையாது ஏன் அவக்கு அடையாது அப்படின்னு சொன்னா தாமரை இலை நீர் போல ஞானீர் வினையும் ராமையினால் தீ நழுகுமடலில் விரலாதது போர்க்கருவன் செயலிலா செயலிலவனாம் அவனில் அவுதிராமையினான் மானளாலுன் வனத்தில் உறாதது போலஞான மயனைவினை யாவும் உறாமையினால் அச்சிந்தை தான் அவனில் எழாதிருத்தல் தக்க பரலோக துக்காபாவமனவன் நூத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பாட்டு அடைந்த பிறகு நாலு பயன்கள் சொல்லி முடிச்சார் இப்போது சொல்ல போறார் அது இவ்வளவு துக்கம் என்ன இந்த புண்ணியம் புண்ணிய பாவம் எப்போது அது அதாவது இந்த உலகத்தில் பிரபஞ்சம் வித்தை என்று அந்த அதிதிய ஞானத்தின் காரணமாக நான் பிரம்மஸ்வரூபம் நிச்சயம் பண்ண ஆதி வியாதி வாசனை இந்த மூன்றிலும் ஈடுபட்டிருக்கிற நிச்சயம் உண்டாகிறது அந்த நிச்சயத்தின் காரணமாக இளவில்கள் செஞ்சால் கட்டாயமில்லை ஏதோ பிரார்த்தம் பல பிரார்த்தம் செய்யலாம் இல்லைன்னா விட்டுடலாம் உழவு தொழவு வாணிபம் வித்தை சிற்பங்கிறது ஏதோ அறு ஏதோ ஒன்றோ அல்லை எல்லாமே செய்யலாம் அஞ்சான காலத்தில் செஞ்சு ஆகணும் இல்லாம போகுது அதனால் மருளவு துக்கத்துக்குரியது எக்கம் தவம் தானம் விரதம் சீனம் உபாசனை சொல்லக்கூடிய அறுத்துழல்கள் மற்றும் அதெல்லாம் செய்யலாம் அது செய்யணும் கட்டாயம் இல்லை ஏதாவது இல்லைன்னா அந்த எல்லா லோகங்களும் நிச்சயம் நிச்சயம் தான் முக்கியம் விஷயம் நிச்சயம் வர்றதுனால ரெண்டாவது இறந்த பிறகு மேல் லோகங்களுக்கு போகிறதுங்கிற பாவனையெல்லாம் போயிடுச்சு இப்போ இறந்த பிறகு இதே முக்தியத்தை வேறு புண்ணியா பாவங்களுக்கு ஈடாக சொர்க்க போயிடுறதுங்கிற பாவனையெல்லாம் இல்லை இப்போ அதனாலேயும் இனி பாவங்கள் போய் புண்ணிய வருமான நிச்சயம் எல்லாம் இருக்காது அவர் சை சந்தபிரமத்திடத்தில் இந்த நாமரூபங்கள் சொர்க்காய பதவிகள் எல்லாம் மித்தியாக போச்சு அதோடு எங்கு நிறைந்த சச்சானபெருமன்ற நிச்சயம் திடமாக இருக்கிறதுனால நானேனும் ஆத்மா எங்கும் போகிறதில்லை வரதில்லை போக்குவரவற்ற எனக்கு சொர்க்கமாவது நரகமாகுது என்று இப்படி எல்லாம் பாவனை ஏற்பட்டு போகுது அந்த காரணமாக அவர்களை பல இல்லைன்னு சொல்ல போனார் ஞானநிலை அடைதலும் ஐயன் திருவின்றி ஜெய்வ ஐக்கிய ஞானத்தின் நிலை பெயர் அடைந்தவுடன் தாமரை இளையினையே போல் ஞானி இருவினையும் உறாமையினால் தாமரை இளையனிடத்தில் தண்ணீர் பற்றாதது போல ஞானி புருஷனிடத்து அறம் பாவம் என்னும் இரு வினைகளும் பற்றாத்தின் தீ நணுகும் அலலில் விறகு இயலாது விறகினிடத்து அக்னி இருப்பதாம் அந்த அக்னியில் விறகு இருப்பதில்லையாம் அதுபோல கருமை செயலில் அவன் ஆம் அவனில் அவதி இராமையினான் அதுபோல கர்மத்தால் வந்த அவரு கர்ம விவகாரத்தில் அந்த ஞானி வகரித்தும் இருப்பவனாம் அந்த ஞானியிடத்தில் அந்த ஆகாமிய கர்மங்கள் பிரம்மஜ தாதாத்மிய சம்பந்தமின்றி என்றியதால் பற்றி ராமினாலும் ஒன்று தாமரை விளைத்தன் போ ஜத்தோடு கூடி வாழ்வார் பாமர என காண்பிப்பார் படித்த திறமை காட்டார் கோபுரம் ஆவார் உள்ள தோயாஞ்சித்தான் சொன்னார் அப்படி இருக்கிறதுனாலையும் விறகில தீ உண்டு தீர கிடையாது விவகாரம் செய்யலாம் விறகு தீ இருக்கிற மாதிரி ஆனால் அவன் தத்துவ ஞானமாக தீயில இது கர்மங்கள் கர்ம பலன் அதனாலேயும் அவனுக்கு பலலோகம் கிடையாது துக்கம் இல்லை மற்றொரு திட்டாந்தம் மான் அழல் உள் வளத்தை உராது அதுபோல் மான் முதலிய மிருகங்கள் அக்னியை பற்றியுள்ள காணகத்தில் பொருந்துவதில்லையாம் அதுபோல ஞானமயினை வினையாவும் உறாமையினால் ஞானாக்னி சொருவமாயுள்ள ஞானியை கருவமனைத்தும் பொருந்தாமையாலும் புண்ணியம் எப்போது வரும் பாவம் எப்போது போகும் என்னும் அச்சந்தையானது அச்சிந்தை அந்த சிந்தனையானது ஞானிடத்து மறந்தும் தோன்றாதிருப்பதை என உரைப்பு செய்யும் எரியோர்கள் பரலோக துக்காபாவம் என்று கூறுவார்கள் எரியும் வனத்தில் மால் முதலீன என்பதனால் இனம் பற்றிய பறவை அதிகளும் செல்லாதென்காடு தீ பற்றி எறியுது அங்கே மான் முதலான மிருகங்கள்லாம் இருக்குமா அதில் ஓடி போயிடும் ஆனால் பட்டவனே ஓடி போயிடும் அப்படி போல் ஞான்கினியினால் ஜெயிக்கப்பட்டிருக்கின்ற இந்த அந்த காரணத்தில் சனிதன் இல்லை அந்த காரணம் இருக்குது அது ஒற்றதில்லை ஆதாத்மியம் ஆத்மா ஒற்றுமே இருக்கு கிடையாது நீங்க போச்சு நான் பந்தன் பந்தப்பட்டவன் நான் குடும்பத்தன் அல்லது நான் சன்னியாசி என பவனிலாம் போயிடுச்சு இப்போது நான் பரவ சொலவன் நகர சச்சான பரவ அந்த பவானி அந்த பவானி நெருப்பு அந்த பவானினாலே சந்தித்தம் போயிடுச்சு பிரம் தாதார்த்தன் ஆத்மாவது ஒட்டு வந்துட்டு ஒட்டுவதில்லை இனி இருக்கிறது விச்சாவீஷ்ட ஆவரணம் சொல்லக்கூட சரீம்தான் இருக்கு அது பிராரத பொருள் உகிறதுக்காக உதவும் பருத்துவதைப் போல நுகர்த்து ஓடை முதலே அது மீண்டும் விரைவுண்டாக்கக்கூடிய விதை உண்டாக்காது என்று சமாளம் சொல்லப்படுது ஆகவே திட்டாந்தங்கள் சொல்லி பழகு துக்கம் கிடையாது தாமரை இலை நீர் பற்றாமை போலும் நெருப்பில் விறகு இல்லாமை போலும் கொழுந்துவிட்டு எரியும் காணகத்தில் மீக முதலின சேராமை போலும் கர்மத்திற்கு இருப்பிடமாகிய ஆவரண வீசிட்ட ஞானத்திலிருந்து பிரம்மஜாதாத்மிய சம்பந்தம் விடுபட்டதால் அங்க தாப்போட்டுக்கணும் கர்மங்கள் அனைத்தும் பொருந்துவதில்லையாம் அதனால் ஞானியானவன் கர்ம சிந்தனை இன்றியவனாய் இருக்கின்றான் அங்கனும் இருத்தலே ஞானிக்கு பரலோக துக்காபாவம் துக்கம் என்று அறியத்தக்கதாம் ஞானிக்கு இந்த பாவனை தான் காரணம் எல்லாம் பாவனை தான் இப்போ வந்து பாவனை எல்லாம் அஞ்ஞான காலத்தில் ஆவணத்தினால மறைப்பட்டதுனாலே தேகமே நான் பாவமே மோட்சம் என்ற எண்ணம் இருக்கிறதுனால இப்படி இருக்கு விசாரம் செய்து ஞானம் பாவனை அப்படி மாறி போடுது அபியாச காலத்திலேயே மாற்றிடுறாங்க மாற்றிடமாச்சுன்னா அந்த பாவனைக்கு அதுதான் பலன் இல்லை பலன் நல்ல பாவனை இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் புண்ணியம் கெடை அதனால் செய்ய முடியும் அதனால் புண்ணியத்தின் பையனால் அசுகம் கிடைக்கும் கெட்ட பாவனை இருந்தால் கெட்ட பாலம் தான் கிடைக்கும் பாவம் தான் அது அதுக்கம் தான் கிடைக்கும் ஆனால் சொதுக்கம் வருவதற்கு அடிப்படை புண்ணிய பாவங்கள் அதுக்கு அடிப்படை என்ன பாவனை தான் நல்ல பவானம் கெட்ட பவானு ஆகவே ஒரு புறா பாவனை அமையம்தான் ஆனால் இந்த பாவனையை சீக்கிரம் மாத்திர ஆனால் வாசனை வாசனைனாலும் அதுதான் ஜெட்டப்பட்டு போகிறதா சிட்ரு மாற்ற முடியல இதை எண்ணம் போது அது பழகினாலும் அதுவும் சீக்கிரம் போகுது ரொம்ப நேரம் ஆகுது சாதாரண ஒரு கார் டிரைவர் இருக்கார் அவருக்கு எத்தனை நாள் பாடுபடணும் ஒரு வருஷமாவது பட பழகணுமா முதல்ல கொஞ்சம் பழகிட்டு படித்து அப்புறம் சர்வீஸ் ஊருக்குள்ளே போய் மெல்ல போய்கிட்டு எல் போர்டு ஒன்று போட்டு மெல்ல போகணும் அப்புறம் போட்டு போனால் ஒரு வருஷமாவது ஆகும்னு சொல்கிறாங்க நல்லா ஓட்டணும்னா தைரியமாக ஓட்டலாம் ஒரு வருஷம் ஓடணும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கே ஒரு வருஷம் இந்த இயந்திர வண்டி இது ஈஸ்வரன் கொடுத்த வண்டி இந்த சைரம் இது ஓட்டுறதுக்கு எத்தனை வருஷம் இது சின்ன விஷயமா அதுக்காக தூளமான உள்ள கருவிகள் இது சூட்சமாக உள்ள இல்லையா ம் இந்த படிப்பு இவ்வளோ சூட்சமாக படித்து அது ஒழுங்கு பட்டுறதுன்னா இது சின்ன விஷயம் இல்லை ஆனாலும் செய்யத்தக்கது இதுதான் சாத்திரம் சொல்லுது ஒவ்வொரு ஜீரும் செய்யத்தக்கது தான் சொல்லு அப்படி சொன்னால் அதில் பின்பற்ற சில பேர் இதுதான் எல்லாருமே ஏற்றுக்க முடியுமா இப்படி ஏற்றக்கூடிய புண்ணியம் கிடையாது இல்லை அதனால ஞான மார்க்கம் எல்லாருக்கும் உரியது தான் எல்லாரும் செய்யத்தக்கது தான் மனமானது தீவாசனங்களே பழி போனதுனால தடுக்குது அதான் காரணம் அதான் காலதாமத்து காரணம் முயற்சி பண்ணா ஒரு காலத்திலே பலன் கிடைக்கும் எல்லா வாழ்வினையும் சார்வ பௌமாதி கர்ப்பாந்தேல் வேண்டுற்ற நல்லானந்தங்கள் எல்லாம் பற்றில வரிஞன் நனுவுதலா ஞானங்கொண்டி சிவத்தின் கூறாய் தொல்லானந்த நிற்கினால் அவர்க்கு தோமில் அகண்டான சித்தி தோன்றுதலே பொல்லாத வினை பகையை கடந்த பெருந்தவர்கள் புகஞ்சிடுவர் சர்வகாமாப்தி எனவன்றே நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருடில் சர்வகாமாப்தி எல்லாம் அடைந்ததாக இருக்கிறான் எல்லா விருப்பம் நிறைவேறி போச்சு பாக்கு கிடையாது காமம் என்ன விருப்பம் சர்வ எல்லா காமங்களும் நிறைவேறினவன் எது காசப்படுறான் சுகத்துக்காக தான் முழு சுகத்தை அடைஞ்சாச்சு அப்புறம் என்ன சுக ஆதப்படுறது இருக்கு அப்படிங்கொருள் எல்லா வாழ்வினையும் உருவம் சார்ம அழகு இளமை ரோகமின்மை திடசித்தம் என்பவற்றை உடையவனாய் சதுரங்க சேனைகளுடன் பூமண்டலம் ஆகிய ஐஸ்வர்யத்தை அடைந்திருக்கின்ற சார்ம முதல் இரணிய கர்ப்பாந்தம் ஆய் மேல் மேல் இரணகர்பம் கர்ப்பன் ஈராக உள்ளவர் உத்தரோர்த்தமாக முறையே ஒன்றர் கொன்று ஒருநூறு மடங்கு அதிகமாக வேண்டுட்ட நல்ல ஆனந்தங்கள் எல்லாம் விரும்பி பெற்றிருக்கின்ற சிறந்த ஆனந்தங்கள் அனைத்தும் யான் எனது என்னும் அபிமான வடிவ பற்று இலா அறிஞன் நணுகுதலால் ஞானம் கொண்டு அரிசிவத்தின் கூறாய் செருக்கில்லாத விவேகபுருஷன் அடைந்திருப்பதாலும் பிரம்மாஸ்மி என்னும் தத்துவ ஞானத்தால் ஹரிதர்குரிய பிரம்மத்தின் அம்சங்களாய் தொல்லானந்தங்கள் எல்லாம் நிற்கையினால் கூறிய பழமையான ஆனந்தங்கள் அனைத்தும் இருப்பதாலும் அவருக்கு தோமியில் அகண்டானந்த சித்தி தோன்றுதலே விவேகபுருஷனாகிய ஞானிக்கு குற்றமில்லாத அகண்டானந்த வடிவ விளங்கும் அகண்டானந்தமாக விளங்கும் ஐஸ்வர்யம் உள்ளதலே பொல்லாத வினைப்பகையை கடந்த பெரும் தவத்தோர் கொடியதாய கர்ம சத்துருவை வென்ற பெரும் தவத்தை உடையவர்கள் சர்வகாமபத்தி என புகழ்டுவர்கள் சர்வகாமப்தி என்று கூறுவார்கள் அந்த சார்ம முதல் இரணிய கற்பன் ஈராக உள்ளவர்கள் பதினோருவர் சொல்லப்படுது மடங்கு அதிகம் எழுதி வச்சிருக்க முதலாவது இரண்டாவது மனிதனாயிருந்து புண்ணியத்தால் கந்தர்வதையை அடைந்தவர் இந்த லோகத்துல புண்ணியங்கள் செஞ்சு கந்தர்வதை அடைந்து இரண்டாவது தேவகந்தர்வன் கந்தரூபன் முன்சிரிட்டியில் செய்த புண்ணியத்தால் இக்கர்ப்பத்தின் ஆதியிலேயே கந்தரூப பதவியை அடைந்தவன் சிற அதாவது கர்ப்பம் ஆயிரம் சதுரகம் ஒரு கர்ப்பம் அப்படின்னு சொல்லப்படுது அவன் ஆயிரம் சதுரகம் ஆனாக்கொரு கர்ப்பம் ரெண்டாவது அப்படி ஆயிரம் சதுரகம் வரைவருக்கும் இந்த உலகம் தோட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு சதுரிகம் அதாவது கிட்டத்தட்ட முப்பது நாற்பது லட்சம் வருஷம் ஆகும் அஞ்சு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரெண்டு மடங்கு துவாபரகம் மூணு மடங்கு கிரேதர்கள் நாலு மடங்கு தியா கிரேதாக கணக்கு பண்ணி பார்த்தா முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் வரும் அவ்வளோவா தான் ஒரு சதுரிகம் நாலு யோமெண்ட் பேரும் அப்படியே ஆயிரம் வரணும் அப்புறம் எத்தனை கோடினு ஒரு பார்க்குவோங்க இவ்வளோ வருஷம் போச்சுன்னா தான் இன்னொரு க கர்ப்பம் பண்ணி போயிடும் அதுபோல் முன்கர்ப்பம் ஒரு பிறகு ஏற்பட்டு போயிடும் ஜெலப்பிறகு ஏதாவது அதில் அந்த மீண்டும் உற்பத்தி ஆகிற வரைக்கும் அந்த சூட்ச கொஞ்சம் இருக்கும் மகா பிரளயத்தில் சூழ்ச்சம் போயிடும் போயிட்டாக்க அஞ்சாணம் தான் இருக்கும் அஞ்சாவது பிரதிம இருக்கும் செஞ்ச பண்ணலாம் இருக்கும் சூழ்ச்சி மீண்டும் உற்பத்தி ஆகும் புதி சூட்ச இருக்கும் சஞ்சீதம் எல்லாமே இருக்கும் சூழ்நிலை மட்டும் போயிடும் இந்த யுகப்பிரளயங்களில் இது யுகப்பிரிலயங்கள் எல்லாம் இது போன பிறகு முன்கர்ப்பத்தில் செஞ்ச புண்ணியம் இருந்ததுன்னா அடுத்த கர்ப்பத்தில் இந்த சரீரம் எழுக்காமல் தேவசரம் எழுதிக்குவான் புண்ணியத்தை தாரதம்தான் மனோட கந்தர்வன் அல்ல தேவகந்தர்வன் தேவகந்தர்வன் முன்ன செஞ்சதுக்கு வர்றது இந்த பிறகு இந்த கர்ப்பத்திலே செஞ்சு போகிறவங்க மனோட கர்ப்பம் கந்தர்வன் அதே முன் கர்பத்திலேயே புண்ணிய விசேஷம் இருக்குமே ஆனால் கர்ப்ப ஆரம்பத்திலே தேவனா பரப்பான் அவன் தான் தேவர்கள் அந்த இப்போ வந்து செய்யக்கூடிய புண்ணியத்தினால கர்ம தேவன் பெயர் அப்படிங்கிற பாகுபாடு சொல்றார் அதை பிதர்கள் அப்படித்தான் முன் ஜென்மங்கள்ல முன் கர்ப்பத்திலே செஞ்சவர்கள் பிதிர்லோகத்திலே கர்ப்ப ஆரம்பத்திலே பரப்பார்கள் இப்போ இந்து செய்யும்போது இவர்கள் அங்கே மீன்பிடித்தலாம் போவாங்க எது போலான்னு சொன்னால் அமெரிக்காவின்னு ஒரு நாடு இருக்கு போகும்னு சொல்கிறாங்க அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க போகமாக போக அனுப்புகிறாங்க அனுபவிக்கிறாங்க இங்கேருந்து போகிறாங்கல்ல இங்கேருந்து போகிறவங்க அந்த நாட்டில் அனுப்பிக்கிறாங்க அவருக்கு அனுமதி கொடுத்துருப்பா இத்தனை வருஷம் இல்லை விசாமுடியில் இருந்து தீர்வு பந்துடுவாங்க அங்கேருந்து நிரந்தரமாக இருப்பாங்க ஏன்னா அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க இவங்க இங்கே பிறந்தாங்க போனவங்க அனுமதி பெற்று போனால் அனுமதி இவங்க வந்துடணும் அப்படி போல கருமத்தியாவர்கள் மரணகந்தரூபன் இந்த இங்கிரி போகிற பித்தர்கள் இவங்கெல்லாம் அப்படித்தான் ஏற்கனவே பித்திரம் அங்கேயே இருப்பாங்க அப்படின்னு கருத்து இது ஒரு திஷ்டாக வச்சுக்கணும் அப்புறம் அவ்வளோதான் அதுதான் செய்தி முர்சிரிட்டியில் செய்த புள்ளியெழுத்தால் இக்கர்ப்பத்தின் ஆதிலேயே கந்தரூப பதவியை அடைந்தவன் அதே மாதிரி நாலா தமது உலகின் கண் வசிக்கின்ற அக்னி சுவாத்த முதலியவர் அதே மாதிரி இங்கிருந்து பிதிர் கர்வம் இங்கிருந்து போறவங்க அப்புறம் ஐந்தாவது ஆஜான தேவர் இதை ஆஜான தேவன் சொல்ற கர்ப்பாரத்தை பறக்கிறவங்க கர்ப்பத்தின் ஆதியிலேயே தேவத்தன்மையை அடைந்தவர்கள் ஆறால் கர்ம தேவர் கர்மங்களை செய்து பெருந்தவத்தை அடைந்து ஆஜான பூஜிக்கப்பட்டவர்கள் ஏழாவது முக்கிய தேவர்கள் அஷ்டவசுக்கள் துவாத சாதித்யர் ஏகாதசரு என்னும் இவ் முப்பத்தொருவரும் முக்கிய தேவராவர் எட்டு வசுக்கள் அப்புறம் பனிரெண்டு சூரியர்கள் பதினோரு உருத்திரர்கள் இவர்கள் முப்பத்தொரு பேர் இவர் இந்திரன் தேவராஜா பிரகஸ்பதி தேவகுரு பிரஜாபதி விராட்புருடன் விராட் செயரத்துக்கு ஈஸ்வரனுக்கு அதுக்கு அபிமானி பிரஜாபதி இரண்டிய கற்பன் சூட்சர் அபிமானி இவரே பிரம்மதேவர் அதாவது இந்த தமிழ் சூட்சம் செயல்பிற்கு அதுக்கெல்லாம் அதிகாரி பிரம்மதேவன் கொடுத்துருக்காங்க இதே கற்பன் இவர்களது ஆனந்தம் முறையே நூறு நூறு மடங்கு அதிகமாக இருப்பதான் நிறைவேறி அணுத்தவன் அர்த்தம் அதன் பொருள் சர்வானந்தையும் ஞானியானவன் ஆனந்தாக தன் புத்திக்கு சாட்சியாக அல்லது அச்சானமாகிய இருந்து அடைவன் என்பதான் இதெல்லாம் ஞானிக்கு வந்துருமா அவ்வளவு பெரிய ஆனந்த அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா அதுல துக்க கலப்பு இருக்காது சொல்லி இருக்க இந்திரனுக்கு மட்டுமே எல்லாரும் இருந்தா தேவாலத்தில எல்லாரும் இருந்தா எல்லாரும் துக்கம் தான் அஷ்டவசுக்கு அஷ்டவசுக்கள் தான் பீச் அவருங்க பரந்தம் இல்லையா வெளிம நாத்படியும் இல்லாம் இல்லை துக்களப்பு காரணமே வெளியிலிருந்து மூலமாக அணிவிக்கிற சுகம் பானம் எதுவரைக்கும் இருக்கோ அதுதான் வெளியில வரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அருமதி கிடையாது கூடி பிரியும் எப்போ நமக்கு வாஞ்ச பதார்த்து கிடைக்குதோ மனம் ஓடுதோ சுகம் தெரியுது அந்த ஞானம் இல்லாதவர்கள் வெளிப்பொருள் வருதுன்னு நினைக்கிறதுனால வெளிப்பொருள் எப்ப கிடைக்குமா கிடைக்குது எழுத்துக்கோத்துக்கு தானே வருது சஞ்சல் ஏற்படுது இங்க அப்படி இல்லை வெளியில போல் வந்தாலும் சரி வர வட்டாலும் சரி நான் ஆனந்தமா இருக்கிறேன் எப்போ ஆனந்தமா இருக்கேன் சொன்னா துக்கம் எப்படி வரும் கர்மத்துக்குரிய பொருள் எதெல்லாம் இன்னைக்கு கர்மம் இருக்கும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரலன்னா ஐயோ வரலையோ வரலாம் சரி வந்த நீடிக்கல என்ன துக்கம் என்ன அதுக்குன்னு போயிடுச்சே கொஞ்சம் இருக்குன்னு நினைச்சேன் போயிடுச்சேன் அஞ்சிந்திரியங்கள் மூலமாக சுழத்திரம் சொக்கு சச்சி சிங்கி ஆக்கிரான் எல்லாமே அஞ்சேந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கிற பொருள்கள் மூலமாக வருகிறது என்ற எண்ணம் எதுவரைக்கும் இருக்கோ அது கலப்பா செய்யும் வரவில்லை ஆத்ம சுகம் தான் என்ற எது தினப்பட்டதோ அது ஞானி தினப்பட்டிருக்கு அதனால பொருள் கிடைச்சாலும் சரி சரி ஆனந்த உடையமே இப்போ பதினோரு ஆனந்தங்கள் இந்திரியா இந்திரியங்கள் பதினோக ஆனந்தங்கள் அது துக்கம் வரது வரது காரணம் இப்போ இந்திரியனுக்கு பதவி போச்சுன்னா சுகமாக இருக்கலாமல்ல பதவி போனா என்ன பதவியாகிடுது ஆனால் ஆத்மா சோமி என்ன முடிந்தா அது துக்கப்படுவானா அது என்ன கிடையாது இப்போ பிரம்மதேவனுக்கு எப்படி ஆனந்தம் அனுபவிக்கிறான்னு சொன்னால் அவருக்கு வாசமாக இல்லை தான் என் இருந்தாலும் விவகாரத்துக்கு அவர் துக்கம் காரணம் என்ன அவர் விஷயங்கள் அபிமானதான் விஷயங்கள் தம்மதம் பண்ண வேண்டியிருக்கு அபிமான அபிமானதான் சிரிட்டி பண்ண வேண்டியிருக்கு சிரிட்டி பண்ணக்கூடிய துக்கம் கட்டாயம் இருக்கு ஞானி கட்டாயம் கிடையாது அது நிர்வாக பொறுப்பு இருக்கிறதுனால துக்கம் இருக்கு விஷயங்கள் மூலமாக நல்ல நிர்வாகம் கிடையாது அவன் இஷ்டப்பட்ட சேலை செய்யாமல் இருக்கலாம் அதனால் மந்தம் வந்துடுறதில்லை பாவம் வரதில்லை புண்ணியம் வர்றதில்லை ரெண்டுமே அவனுக்கு ஆகாம பிரார்த்தனை வந்தாலும் கூட பட்டுவதில்லை பட்டுவது அதனால் அந்த தைரியத்தினால மன சஞ்சலம் இல்லை மனது சஞ்சலம் எப்போது வரலையோ சுகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் அதான் ஞானிக்கு எப்போதுமே அந்த அமைதி இருக்கிறதுனால வெளியில் கொஞ்சம் அசைவு இருக்கலாம் அவிவார காலத்தில் உள்ளே இருக்கும் அப்போ வெளியில அந்த யோகா நீங்களும் ஒன்றே பழ பழைய பிடிக்க அமைதி வந்துடும் போன அமைதி வந்துடும் கொஞ்சம் அமைதி குறையும் அவ்வளவுதான் இருந்தாலும் அது பழைய படிக்க வந்துடும் இந்த காந்த முள்ளிருக்கு பாருங்க அது இப்படி திருப்புங்க அங்கே திரும்ப பழைய பிடிக்க வரைக்க வந்துடும் கொஞ்சம் அசையும் அது பழையபடி வந்துடும் அதை நான் முயற்சி பண்ண வேண்டதில்லை அப்படி போல நான் அவர்கள் சச்சானந்தபுரமும் என்பதை அது கொஞ்சம் மறையும் என்னையா இந்த மாதிரி கொடுக்கலாம் இருக்குது ஆயிரம் உயிரினாக்கா அப்போ அகடாகிறது வந்து முன்னாடிக்குமா நிற்காது ஆனால் உள்ளே இருக்கு அப்படியா சரி முடிச்சு போச்சானு உள்ளே வந்துடும் நான் பிரம்மசுரம் அல்லவாந்தன் இது விவகாரம் கொஞ்சம் தடப்பட்டது ஓட்டு தடப்பட்ட துக்க வேஷ்டமல்லாமல் எனக்கு இல்லையா அப்படின்னு தினம் வந்துடுது அப்போ அது ஆனந்தம் வேண்டும் அதனால இதான் சர்வகாமாபத்தேன்னு எல்லா விற்கும் நிறைய இருந்தவன் நூறு நூறு மடங்கு அதிகமா இருந்தாலும் கூட துக்க கலப்பு இருக்கு விஷயங்கள் மூலமாக வருது விஷயத்தையும் நிச்சயம் எதுவே இல்லை ஆத்மா எப்போது ஆனந்தோடிவோம் எங்கிருந்து வருவதில் அப்படிங்குற இந்த நிச்சயம் ஞானம் இதுதான் ஞானத்தின் மகிமை பலன் துக்காபாவம் சர்வகாமதி கிருதிகிருத்தியன் பிரார்த்த பிராத்தியன் சொல்லக்கூடிய வரிசையில் சர்வகாமத்தில் ஒளிவிற்கு வேண்டி வைத்த உழவாதிகளும் துறக்க முதல் பெறர்க்கு மக முதலாயினோ முத்தி சாதனமா ஞான சித்தியுற மிகு சவனாதிகமோ அறிஞர்க்கு செய்வனவாந்தின் பின் குடும்ப புத்தியொழு பலபோக திச்சை இளாமையினால் புகின்ற உளவாதி தொழில் ஜாவும் இழையாமல் ஐம்பத்தி மூணாம் இந்த பத்தி ரெண்டு பாட்டில் சொல்றார் ஞானம் அடைந்த பிறகு நாலு பயன்கள் சொல்றார் முதல்ல துக்காபாவம் கிருதகரித்தியம் சர்வகாமபத்தி பிரார்த்தியத்தின் பிராத்தி ஒன்று கொண்டு போகிறார் அது நான்கு பயன்கள்ல துர்காபாவம் சொல்லி முடிச்சாச்சு சர்வகாம சொல்லியாச்சு இப்போது கிருதகிரித்யம் ஒரு பிரார்த்தி பிராப்தியம் இரண்டு பாட்டை சொல்றார் இதன் பொருள் தத்துவ ஞானத்திற்கு முன்னம் இங்கு அடையத்தக்க தத்துவ ஞானம் உண்டாவதற்கு முன்னர் இவ்வுலகத்தில் தாம் அடைவதற்கு தகுதியாய் உள்ள இட்டம் பெற அனிட்டம் ஒளிவிற்கும் இஷ்டமான பொருள்களை பெறுவதற்கும் அனிஷ்டமான பொருள்களின் நீக்கத்திற்கும் ஏதுவாக வேண்டி வைத்த உழவு ஆதிகளும் விரும்பி நியமமாக கற்பித்து வைத்திருக்கின்ற உழவு தொழவு வரைவு வாணிபம் வித்தை சிற்பம் என்பனவாம் துறக்கம் முதல் பிறர்க்கு ஸ்வர்க்கம் முதலிய புண்ணிய லோகங்களை அடைவதன் பொருட்டு மகமுதல் ஆயினவும் யாகம் உபாசனை தவம் தானம் சீல விரதங்கள் முதலாயினவும் முத்தி சாதனம் ஆம் ஞான சித்தி மிக மிகு சவனாதிகமும் அறிஞருக்கு செய்ய செய்வன் அங்க ரூ இருக்கா கூ போட்டுக்கணும் கால் போட்டுக்கணும் கால் மாறி இருப்பார்கள் மாட்டி போடணும் யூ பதில் கால் போனமாய ஞை பெறுவதற்கு மேன்மை மிக்க சிரவணம் மரணம் நித்தியாசனமும் இவைகளுக்கு தத்துவ ஞானத்தின் பின் குடும்ப புத்தியோடு தத்துவ ஞானம் உண்டானதற்கு பின்னர் குடும்பவான் என்னும் சம்சார புத்தியுடன் பல போக இச்சை இல்லாமையினால் இகலோக பிரயோஜனமான சுகதுக்க சுக முதலியவற்றில் ஆசை இல்லாதபடினாலே புகழ் உழவு ஆதி தொழில் யாவும் இல்லை ஆம் முற்கூறிய அனைத்தும் இல்லை என்பதாம் அதாவது மூன்று இகலோகத்துக்குரியது உழவாதிகள் பொழுதுரை யஜ்யாதிகள் ஞானத்து பெரிய சிவநாதிகள் இந்த மூணு ஞானம் அடைந்தவர் மூணும் தேவையில்லை என்று இதில் சொல்லி அடுத்த பாட முடிக்கிறார் தோன்று பரமானும் தோன்றிடாவா போல் விளையமாம் கருமம் ஞானி இடை தோன்றாமையால் இயற்றத்தக்க இதோட முடியுது சொல்ற இதன் பொருள் சிறு சாரத்தில் வந்து தோன்றுபரமானும் ஒரு வீட்டின் சிறிய ஜன்னலின் வெளியே இருந்து வந்து ஆண்டுள்ள சூரிய கிரகணத்திலே தோன்றுகின்ற பரமாணுக்கள் வெளியே உள்ள ஒரு வீட்டின் சிறிய ஜன்னலின் வெளியே இருந்து வந்து ஆண்டுள்ள சூரிய கிரணத்திலே தோன்றுகிற பரமாணுக்கள் வெளியே உள்ள வான்கதின் மேன்மை பொருந்திய சூரியனது மிகுந்த பிரகாசத்தினாலே தோன்றிடாத வாறு போல் தோன்றாத தன்மை போல் நந்தல்ரு சிற்று அறிஞன் விடயம் ஆம் கர்மம் தத்துவத்தால் கெடுதற்குரிய தோன்றுவதான கர்மமானது ஞானிகளை தோன்றாமையால் ஞானியினிடத்து யதார்த்தமாக தோன்றாமையால் ஏற்றத்தக்க முந்து மகம் முதலன இங்கு இல்லை அவன் செய்யத்தக்க முதன்மையாயுள்ள யாக முதலின இவ்வுலகத்தில் இல்லையாம் பிரம்மானந்த முதல் உண்மை எழுதலால் பிரம்மானந்த சுரூபத்தின் யதார்த்த சாட்சாத்காரத்தை அடைந்திருத்தலால் சவனாதி எல்லாம் சிந்தை உற இயற்றி அவை ஆகும் சிறுண முதல் என அனைத்தும் அவனால் மனத்தின்கண் பொருந்து செய்யப்பட்டனவே ஆகும் அதால் இதுவே செப்பிய கிருத்த கிருத்தியம் என்று அறியும் பிரம்மானந்த ஸ்வரூபத்தை சுபாவமாய் அடைந்திருத்தலாகிய இதையே முற்கூறிய செய்தற்குரிய செயல் அனைத்தையும் செய்து முடித்ததாம் என்று நீ அறிய கடவாய் திரியணுவை பரமணு என்றதாம் அணு என்று சொன்னால் அந்த காலத்துக்கணக்கில் இந்த சாதகத்தில் அதாவது ஜன்னல் வழியாக வரக்கூடிய தூசி இருக்குல்ல சீரியதில்லை அது மிகச்சிறியதில் ஆள் ஒரு பாகம் அணுவான் ஒரு கணக்கு பரமானுன்னு பேர் அதுக்கு பரவ மிக பெரிய அணு அது திரியறது இல்லை பூமியில இருக்கின்ற பொருள்கள்ல அப்படி பெரிய இருக்கு இல்லை பொருள்கள் எல்லா பொருள்கள்ல அப்படி இருக்குன்னு அர்த்தம் அதான் பரமானுன்னு பேரு இப்ப இந்த அணுகளுக்கே தெரியறது இது இல்லை திரியன்னு பேரு அசை போகுது இல்லை காத்துல தெரிஞ்சு தூசியெல்லாம் இருக்குல்ல திரியன்னு பேரு இந்த திரிய அணுவை பரமானு சொல்லிவிட்டாரு அதனால தெரியணுதான் பேரும் சமாதானம் சொல்றேன் இப்போது பாட்டு என்ன சொல்றாங்கன்னா ஜன்னல் வழியாக வெளிச்சம் வரும்போது அந்த சுத்தியை இருட்டு நடுவில் வெளிச்சம் அந்த வெளிச்சத்துல அந்த அணுக்கள் தெரியுது நமக்கு தூசி அப்படி போனா இதே அணுக்கள் வெளியிலும் இருக்கு சரி அதே ரூம்ல வச்சுப்போங்க வெளிச்சம் போட்டிருக்கு அப்படி தெரியாது வெளியில சூரிய கிரணத்தினால அதிகம் வெளிச்சம் பார்க்கு தெரிகிறது இல்லை அதே போல் தாஷ்டாந்தத்தில் அஞ்ஞான காலத்தில் யஜ்யாதி கர்மங்கள்லாம் விருப்பம் விருப்பம் கொடுத்தது புண்ணியம் எவ்வளோ சுகத்துக்கும் அவ்வளோ சுகத்துக்கும் செய்ய வேண்டியது தான் என்று இருந்தது ஆனால் ஞானம் வந்த பிறகு அந்த ஞான பிரகாசத்தினாலும் அழிஞ்சு போச்சிடலாம் தேவையில்லை பட்டு போச்சு திஷ்டாந்த அஷ்டாந்தம் அப்புறம் சவனாதிகள் சிவனாதிகள் ஏன் செய்யணும்னு சொன்னாக்கா ஞானம் வர்றதுக்காக செய்கிறது இப்போ ஞானம் வந்தாச்சு அப்புறம் அவசியம் என்ன இருக்கு தேவைன்னு இல்லை அது நிலை வந்தாச்சு அதனால் அதுவும் தேவையில்லை அப்படிங்கிற இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் ஆகவே எவ்வளவுத்துக்குரிய உளவாய் தொழில்களும் தேவையில்லை பொருளத்துக்குரிய யஜ்யாதி தொழில்களும் தேவையில்லை ஞானத்துக்குரிய சிவனா தொழில்களும் தேவையில்லை மூன்றும் தேவையில்லை நிலை வந்ததினால இவன் கிருது கிடைத்தான் சொல்ற செய்து செய்து முடிச்சிட்டான் இவன் செய்த எதுவுமே கிடையாது என்பது சொல்கிறார் காலத்தில் ஒரு பாட்டில் முடிக்கிறார் பாடவர் செய்த தொழில் மூவகையாகும் பாடல் மிகு தொழிலார் பலருண்டோ பரிபூரணமானால் அப்படிங்கிறார் அது கையெழுத்துல ரெண்டு இருபத்தி ஏழு இருக்கு அது ரெண்டாம் படத்துல இருபத்தி எப்போ வேணும் இந்த தொழில்கள்லாம் அது தேவை இருக்கும்போது வேண்டியது தான் அஞ்ஞான காலத்தில் தேவை இருக்குது ஆடவகை செய்த மூவகையாகும் மூன்று தொழில்கள் பிரதான பிரிக்கப்பட்டிருக்கின்றன மக்கள் செய்ய தொழில் அவைத்தே வசத்தொழிலால் ஏடனி மமதி அகந்தி உள்ளாருக்கு இகபர மூவாசை நான் எனது என்ற எண்ணம் திடமாக இருக்குது அஞ்ஞான காலத்தில் அப்போது இகபர வேணும் யக்ஞாதி கர் சொர்கிதி பத போகிறதுக்காக உலக பார்க்கிறதுக்காக உலகாதி தொழில் தேவைப்படுது அதன் பிறகு மூகை அதாவது இந்த யாக மாதிரி தேவைப்படுது அதன் பிறகு வீடு அனுபவம் என விச்சை உள்ளாருக்கே வித்தியை படிப்பதெல்லாம் யாரும் பண்ண வேண்டியதுதான் ஆனால் இப்போ பாடல் மிக தொழிலால் பலனுடன் பரிபூர்ணமானால் பரிமெண்டாக பாடல்னால் இது சிவநாதிகள் மிகு தொழில் இவ்வளோ வசதி பட வசதிகள் என்ன பிரவையில்லை பசி இருக்கும்போது சாப்பிடுவோம் திருப்தியும் அவ்வளோ சாப்பிடு சாப்பிடுன்னு சாப்பிடுவோம்ண்ணா நல்லா சாப்பிட்டு வந்துட்டான் கொஞ்சம் சாப்பிடுவேன் கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு முடியுமா இடம் இல்லை திருப்தி அடிப்போல் இது வயிறு திருப்தி இது கொஞ்ச நேரம் கடா காலியாக போயிடும் இது ஹத்து திருப்தி எப்பவும் போகிறதே இல்லை அப்படியே இருக்கும் அந்த திருப்தி இருக்கு எப்போது ஒரே இருக்குது அழியாத திருப்தி நிரந்தர திருப்தின்னு சொல்லுவார் தடையற்ற ஆனந்தம் தடையாக கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகிமை இருக்குது அவன் மீண்டும் தவணை பண்ணுவானா பண்ண மாட்டான் அதனால் செயல் செய்து முடித்தான் அந்த திருப்தி ஏற்பட்டு போகுது எப்போ திருப்தி ஏற்படுதோ செயல்பாடில் விருப்பம் வராது நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும் காசி ராமேஸ்வரம்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வந்துட்டீங்க அண்ணா போயிட்டு வந்தாச்சு அப்ப இனிமேல் என்ன போறோம் திருப்தி வந்துருச்சு இல்லை அமர்நாத் போயிட்டு வந்தாச்சு ரெண்டு மீண்டும் நாட்டு போடுறா இது அவன் கஷ்டப்பட்டு போவான் போயிட்டாச்சு அவ்வளோதான் அது போலதான் திருப்தியாச்சு போட்டு பார்த்தாச்சு போதும் ரெண்டாம் போதும் அதுதான் அப்படி திருத்தம் இந்த சிவநாதிகள் செஞ்சு ஞானம் வந்த பிறகு அப்போ திருட்டு வந்து அப்படி மீண்டும் சிவனா பண்ணுவாங்கண்ணா பண்ண மாட்டான் ஆனால் திசை போட்டு சொல்லி கொடுக்கலாம் அவ்வளோதான் அது தேர்வேறு கிடையாது ஆகவே இந்த பாடல கிருதி கிடையாது முட்டலு புண்ணிய பரிபாகம் தான் குழு வழிபாடு முதல பெருநூல் வெற்றி தரு சவனாதியாமைகளின் விவேகமிகு அஞ்ஞான வழிவடுதன் உண்மை பெற்ற சார துக்க நிவிறந்த பேரை பிராப்த பிராபியமாம் பற்றுமுயர் முத்தி வகை இரண்டாகும் அவைதான் முத்தியோடு விவேக கை நூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆட்டில் பிராப்த பிராபியம் இதுவரைக்கும் துக்காபாவம் சர்வகாமாப்தி சொல்லி முடிச்சாச்சு பிராப்த பிராபியம் அதை இதன் பொருள் முட்டல் ஒரு விசிட்ட புண்ணிய பரிபாகம்தான் முடிந்திருக்கின்ற உயர்வு தாழ்வான அனந்த ஜென்மங்களுக்கு காரணமான பாவபுண்ணியத்தோடு கூடிய தன்கண் நிஷ்காம புண்ணிய கருமத்தின் பரிபாகமும் ஞான மார்க்கத்துக்கு யுஷ்கா புண்ணியம் தான் சொல்றது போபாகியத்து காமி புண்ணியம் இது ஒன்று ஒன்பது விதமான படிகள் சொல்றாரு இது முதலாவது படி தான் முத்தி விருப்பு அதனால் மோட்சத்தில் இச்சையும் வழிபாடும் வெற்றி தரு சவனாதி வேதாந்த சாஸ்திரத்தின் அஞ்ஞானத்தை நாசமாக்குதல் என்னும் வெற்றியை தருகின்ற சிரவண மரண நீத்தியாசனமும் இது நாளாவது அறிவு அறியாமைகளின் விவேகம் மிகு அஞ்ஞான அழிவு ஒரு ஒண்ணும் அதனால் ஆத்ம அநாத்மாக்களின் விவேகமும் அதனால் செய்யத்தகாததையும் செய்யும் சாமர்த்தியம் மிகுந்த அஞ்ஞானத்தின் நாசமும் இது தன் உண்மையை பெற்ற சமுசார துக்க நிவர்த்தி ஆத்ம சாட்சா்காரமும் அதனால் பிறப்பாகிய ஆத்ம சாட்சாத்காரம் ஏழாவது அதனால் பிறப்பு இறப்பாகிய துன்ப நீக்கமும் எட்டாவது நிசானந்த பேர் எழுதலே ஆம் முக்கிய நிசானந்த பிராபியமும் இது ஒன்பதாவது ஆக ஒன்பது இடம் சொல்றார் ஒன்பது படிகள் ஆகியவற்றை முறையே அடைதலே பிராப்த பிராபியத்துவம் இது கிரமமாக ஒவ்வொரு ஜீவர்களும் அடையணும் எல்லாரும் அடைய முடியலன்னால் மூச்சுக்கள் அடியும் அவசியம் இது ஒன்பது படிகள் சொல்லப்பட்டிருந்தோம் இதை பிராப்த பிராபியமாக பிராத்தித்துவம் பற்றும் உயர் முத்தி வகை இரண்டு ஆகும் அதன் பிறகு பிறப்புக்கு பயந்தவர்கள் அதை மூச்சுக்கள் பற்றுதற்குரிய எவற்றிலும் உயர்வாயுள்ள மோட்சத்தின் வகை இரண்டாகும் அவைதான் பகர் ஜீவன் முத்தியோடு விதேக கைவல்லியம் அவைதான் ஞானிகள் சிறப்பித்து கூறுகின்ற ஜீவன் முத்தியுடன் விஜயமுத்தியமாகும் ஆக ஞானம் அடைந்த பிறகு ஜீவன் முத்தி என்றும் விஜய் புத்தி ரெண்டாக பிரிக்கிறார்கள் அந்த ரெண்டை பற்றி அடுத்த பாட்டில் தொட சொல்ல ஆக இந்த பாட்டில் பிராப்தத்தின் பிராப்தியாக அடைஞ்சேன்னு அடைவுன்னு அர்த்தம் இயற்கையாக அடைஞ்சது தான் இது பூசு ஒன்றும் கிடையாது பத்தாமதம்தான் கட்டசாமி நியாயம் தான் ஆனாலும் மறந்து தான் காணணும் மறப்பு தான் வேற ஒன்றும் இல்லை வேதாந்தத்தில் மறந்தை நினைப்படுத்துகிறதுனா வேதாந்தம் உடைய பூச ஒப்பித்து ஒன்றும் இல்லை போய் அடையிறது ஒன்றும் இல்லை மற்ற வேதாந்தவர் மற்ற எல்லா கொள்கையிலும் மதம் மதங்களிலும் அடையுதல் பதமுத்தி சொர்கா பதவி அல்லது நாட்டு உள்ள சிலரை பதவிகள் இதெல்லாம் அடைகிறதுன்னு போய் அடையிறது போறதில்ல இங்கேதான் எங்க இருக்கிறதும் உணர்ந்தான் ஞாபகப்படுத்திக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சாஸ்திரம் எல்லா ஜீவர்களும் மறந்துட்டான் அனர்த்தமான தன் மறதியை கெடுத்து தன் அறிவினார் காணாமல் கனத்த கர்மங்கள் நூறு வம்சிக்கணும் காணும் மறைதி தான் இந்த மறைதியை நினைப்படுத்தி இவ்வளவு பாடுபடலாம் ஒன்பது படிகள் தாண்டலாம் ஒரு மணி முன்ன ஒன்பது மடி தாண்டி வந்த மறந்து நினைப்படுத்திக்கலாம் இந்த பிரார்த்தியத்தின் பிராபியம் அடைந்த வசதாம் கள்ளசாமி மறந்ததுதானே இருக்கு தேடி தேடி பார்த்து அழுதுகிட்டு இருந்தேன் அது ஒன்று அழுத்த என்ன நான் போச்சு என்ன போங்க நான் கல் கழுத்து போட்டுருந்தேன் அட்டிக்கு தெரியுமா தெரியும் காணாக்க போச்சு அப்படி எங்கே வச்சேன் அதுதானா தெரியல எங்கே வச்சேன் அந்த அட்டிங்க வந்து எப்படி இருக்கும் என்ன நீ பார்த்துருக்கேன்னு சொல்லியா தே அதுதான் அது கழுத்தில் போட்டுக்கிட்டு தேடுறீங்கண்ணா கழுத்தில் இருக்கேன் ஏன்னா தள்ளுக்குது பார்த்தா அதே என்ன பண்ணது போ அப்போ என்னாச்சு துக்கம் நிவர்த்தி ஆனந்த பிராப்தி துக்கம் போயிடுச்சு சுத்தம் வந்துடுச்சு பூசா வாசி வந்ததுன்னா கிடையவே கிடையாது வரவே இல்லை போகவும் இல்லை போயிருந்தாலும் வரும் பத்தாம் வண்ணப்படி தான் அவன் காணாத வரவும் இல்லை மறந்துட்டான் நான் தான் பார்த்தா அவன் வந்தது அம்பு அழுகிறான் அப்போ நான் தான் பார்த்தேன்னு தெரிஞ்சுக்கிட்டான் சந்தோஷப்படுறான் அதே எல்லா விஷயங்களும் அப்படிதான் இந்த நிச்சயம் வரதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு வராது பாடு வர்றோம் இல்லை ஒரு துக்கம் ரெண்டு துக்கமா உலகத்தில் உள்ள துக்கங்கள்லாம் அடையணும் அடைஞ்சதின் காரணத்துக்கு இவ்வளவு மறந்தது காரணத்துக்கு இவ்வளவா அப்படி ஒரு சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு மறந்து போனது ஞாபகப்படுத்துகிறதுக்கு இவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு உலகத்தில் உள்ள பொருள் மரங்கள் சின்ன விஷயம் ஞாபகப்படுத்தினா வந்துடும் மண்ணுக்குள் வைத்த மண்ணங்களை மறந்தவன் வளர்வு அழுந்தாலும் நினைத்து வந்தவன் கிட்டும் அப்படி இந்த ஆன்மாவும் அர்த்தமான தன் மறதியை கழுத்து தன் காணாமல் கடத்த கர்மங்கள் செய்யுமோ செய்யணும் காணுமோ காணாதே முயற்சி விட்டான் காணுமோ காணாதான் ஞாகப்படுத்ததுதான் மொத்தெல்லாம் பொருள் காணாமல தேடலாம் பொருள் காணாமட தேட வேண்டியதுதான் இது காணாது போகலையே இங்கேதான் இருக்கு என்னது கோதுக்கும் உண்டாக்குது ஒரு துக்கம் இல்லை ஒண்ணு போன அதுக்கிட்டே இருக்கும் அறிவுடைய அகரளினால் பிறருடல் ஓற்றம் உடலம் தனிலும் உறுதி தருமை வானமின்மையேயாகி உண்ணுமனுபவப்பால் வருணுகர் உண்டாம் சுளுத்தியின் வழியே போல மந்தானு சந்தான மாதலிற் தேகாதி சிறியபிமானம் கடமுதித்தும் சுழலும் திகிரி போல் வாதனையால் உரல் ஜீன்முத்தி ஜீவன் முத்தியை வளர்க்குறார் அந்த பாட்டில் அதன் பொருள் அறிவு உடையோர்க் உடையோக்கு உடையோர்கடையோர்க்கு அகம் ஆன்மாவோடு ஒரு சம்பந்தம் அகழியினால் ஞானிகளுக்கு அகங்காரத்திற்கும் ஆன்மாவிற்கும் அனாதியாக வந்துள்ள சாதான்மிய அத்தியாச சம்பந்தம் இருதய கிரந்தை நீங்கி ஒழிந்தமையின் அவர் அமுக்கிய அகங்காரத்தால் சர்வ விகா விவகாரங்களிலும் பிறர் உடல் போல் தமிழமுதனிலும் அந்நிலை சைரீயத்தைப் போல தமிழை சைரீயத்திலும் உறுதியை தரும் அபிமானம் இன்மையே ஆகி சொப்பனத்தினின்றும் இடித்தவன் உரைப்பது போல் சிதாபாசனால் விவரிக்கப்படுவனே அல்லாமல் முக்கிய அகங்காரத்தால் திட ராகத்தை தருகின்ற யான் எனது என்னும் அயமானம் இல்லாதவராயிருப்பார் இது ஜானிக்கு திடமாக இருக்கு சரீரத்தில் அல்லது மனதில் வரக்கூடிய துக்கங்கள் எல்லாம் தனக்கு வந்து நினைக்கிறதே இல்லை அடுத்தவனுக்கு கொஞ்சம் தான் நினைக்கிறான் அதுதான் அடுத்தவனுக்கு வந்தேன் நான் முன்னே நினைக்கிறோம் போய் இறக்கப்படுறோம் பச்சாத்தாப்படுறோம் ஏதோ உதவி என்ன செய்கிறோம் அவ்வளோதான் உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா அப்படி சொல்லிட்டு போயிடும் அவ்வளோதான் போகிறோமா சும்மா ஒரு கிளேசாக ஐமர்த்தால அடிப்போல் என் சரீரத்தில் வருவா பிரார்த்த அனுசாரமாக வந்திருக்கு இது என்ன பண்ணுறது பிரார்த்தம் எப்படி விடுதோ மருந்துக்கு கொடுக்குமா ஆசிரியர் கொடுத்துரு செலவுக்கு இல்லையா சரி கஷ்டப்படுத்தும் கொஞ்சம் ஆசிரியர் படுத்துறதுதான் ஏற்று தனக்கு அன்னியமாவே நினைக்கிறது இது திடீர்னு வந்துடாது அபியாசம் பண்ணி ஆகணும் அதான் அபியாச காலம் மூணாம் பொம்மின்னு போயிரு சிரமணம் பண்ண பிறகு இந்த அபியாசம் கொண்டு வரணும் ஒவ்வொரு விவகாரத்துலேயும் சைரத்தை பிரித்தே பார்க்கணும் மனதை பிரித்தே பார்க்கணும் ரெண்டுக்கும் நான் சாட்சியன்னு பாவனை வரணும் அது சிரமப்படும் போது இது சிரமம் மனதுக்கே அப்படியே ஆத்மாக்கு இல்லை ஒன்று சொல்லியிருக்காரு மனோகதா காமாதிக்கு கரியானின் எழுத்துலே ஒரு திருச்சி ஆணு வித்த பெயர்கள் செவிகொழு சமாதினார் அப்படி வரக்கூடிய துக்கங்களுக்கு சாட்சியன்னு பார்க்கணும் ராகத் தேசங்களும் பார்க்கணும் ஒரு நல்ல நாள் வந்துருல்ல அப்படியே அந்த பலம் தான் அப்படி திடமாகி ஞானிக்கு இருக்கிறதுனால அவனுக்கு இந்த துக்கம் கிடையாதுன்னார் அவனுக்கு திடமாக இருக்கு அதான் திடமுத்தினாலையும் போயிடும் அனுபவப்பால் அஞ்ஞானிகளைப் போல சொதுக்கங்களை அனுபவிக்கின்ற அனுபவத்தின் ஒப்புமையால் அவர்களுக்கு ஒரு பிராரத்த வரு உண்டாம் அனாதியாக தொடர்ந்து வருகின்ற பிராரத்த கர்மத்தின் பயனாய சொதுக்க வடிவ மித்திய அனுபவம் உண்டாகும் மித்திய அனுபவம் இது நமக்கு சைமா அது அத்தியான்மிகம் பெறும் ஆனாலும் பொய்யாக தான் இருக்கணும் நிச்சயம் என்னுடைய முன்ன மாதிரி அபேத பாவனை கிடையாது ஐயோ எனக்கு வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறது என்னாலும் தாங்க முடியல ஏன்னா குளிர் காய்ச்சல் ரொம்ப உதறதாப்பா அப்படியே அப்படிங்கிறதுலாம் இப்போ இல்லை குளிர் உடம்புக்கு மனசு ஐமாத்தினாலே அறியாமல் பதறது நான் ரெண்டுக்கும் சாட்சியாக இருக்கிறேன் குளிர் என்ன பண்ணுறது இப்போது அப்புறம் என்ன செய்யறதோ செய்யட்டும் அப்படின்னு உதாசனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் எப்படியா இருக்கிறதுனா பிரார்த்தம் இருந்தாங்கன்னா யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க டாக்டருங்க வரலாம் அல்லது நண்பர்கள் வந்து வைத்தியம் பண்ணலாம் இல்லை தன்னத்துல காசு இருந்தால் நானும் பண்ணிக்கலாம் அவர்களும் பிரார்த்த இடம் கொடுக்கும் அந்த அந்த அளவுக்கு உதாசனமாக இருக்கும் அதனால் பிரார்த்தம் த பலமாக இருக்குது பிரார்த்தம் அனுசாரம் நடக்கும் ஞானிகளுக்கு திடமாக இருக்கிறதுனால நடக்குது கோயிலூர் மடத்தில் அரசபு சாமின்னு தெரிவாள் அவர் மதுரையில் இருந்தார் அவருக்கு ரத்த கெடுப்பு வந்துருச்சு காற்றுக்கு போய் அந்த வைகாத்துல போய் வேலைக்கு போ வேலைக்கு போவார் அடிக்கடி போகல் இருக்கு அவர் உட்காந்துக்கு வரேன் ஏன் மனதில்லமே எமது எமனாலே பிரயோகிக்கப்பட்டு போற நீ உன் வேலை பார்த்துக்கிட்டேரு நான் என் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் சாட்சிக்கிற பான் நான் இருக்கேன் நீ உன் வேலை பாரு அப்படி சொல்லுவாரான் காவலியும் பள்ளியான் அப்புறம் பகவான் என்ன பண்ணார் சொப்பனத்தில் போய் சொன்னாரான் ஒரு பக்தர்கள் வீட்டில் அவங்க அவர் பக்தர்கள் இருக்கான் பல பேர்கள் அவர் ரத்தக்கடம் வந்துருச்சான் கொஞ்சம் மாங்குண்டை குழம்பு கொண்டு செஞ்சு கொடுப்போம் அப்படின்னாரு அப்படி செஞ்சு கொடுத்தாரான் ஏன்னா ஒரு ரத்தக்கொழம் சொப்பனத்தில் சொன்னது பகவான் சொன்னார் ஆ சாப்பிடுங்க ஆ நல்லா இருக்குன்னு சொன்னா சரி கொள்ளல அப்படின்னு சாப்பிட்டாராம் நல்லாயிடுச்சான் சரி போயிட்டாரான் அப்போ எப்படி வாழ்க்கை நடந்தது வைராக்கிட்ட ஞான ஜனம் அந்த ஞான ஜன வைரக்கின் தீவிரமாக இருக்கு அப்படி அவர்தான் பெருமானசாமி குருநாத மதுரை பிரமானந்த மடம் இருக்கு பிரமானந்த மடத்துடைய குருநாதர் அவர் ஐயர் இவர் செட்டியாரு இவருதான் குருவா கொண்டார் அது எப்படி என்ன அந்த காலத்தில் மின்சார வழக்கு இல்லை அந்த வெள்ளியம்பளம் இருக்கேன் நடராஜர் கோயில் அந்த சுக்கநாதக்கு முன்னால் அந்த இடத்துல அவர் போயிட்டு இருந்தார் இவர் பின்னாரு போனார் கோயிலுக்கு அது கயிறு கிடந்தது ஐயோ பாம்பா மன்னாராம் அவர் அப்போ ஒரு மாஜிஸ்ட்ரேட் அவர் வக்கீல் படித்து வாயிசாக இருந்தார் வேலை பார்த்துருந்தார் இவசான் படிச்சுருக்கார் அனுபவம் கிடையாது பாம்பா மன்னார் இவர் பின்னாரு இருந்துக்கிட்டு அது ரஜி சருப்பம் கடிக்காது போங்கன்னாரு திரும்பி பார்த்தா சன்னியாசி ரஜி சர்பான்னு சொல்லலாம் நானும் படிச்சிருக்கேன் படிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்களே அப்போ நீங்கள் யார் என்னான்னு கேட்டால் நான் அனுப்பிடித்தான் சுற்றி தீரிகிறேன் கோவில் மலர் அப்படின்னா அப்போ விவரம் சொல்லுங்கன்னார் அப்படியா அப்போது நானும் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னாரு சரி போய் வாசிச்சு அதெல்லாம் படிப்போங்க அப்படின்னாரு அதனால் ஏன்னு படித்தவர் தான் இதெல்லாம் படிச்சுருக்கேன் எனக்கு உரம் சொல்லுங்க அனுபவம் அப்படியா சரி என்ன கவன நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னா இழுத்தடிச்சு அப்புறம் விளையாட்டு பண்ணாராம் பண்ணி ஞானிடீர்னு அதனால தான் அவர் முதல்ல அங்கே பூஜை பண்ணிட்டுதான் எங்கே வருவாங்க குட்டி சாமிச்சு சமாதி அவருக்கு இருக்குது இங்கே பூஜை பண்ணிட்டு வருவாங்க அப்படியே மரியாது காரணம் என்ன திடம் திடம் ஞானம் அப்படி இருக்கு சரித்துக்கு வந்துருச்சா சரி சரியத்தருமே அது நடக்குது என்னுடைய காரியம் என்ன நான் சாட்சியமாக இருக்கிறது என்னுடைய காரியம் நான் சாட்சியாக இருக்கேன் என் நிச்சயம் இது ஒரு நாள் என்ன வந்துருமா இறந்தவர்களுக்கான அபியாசம் பண்ணணும் அப்படி செய்ய அந்த பாடம் விடப்படும் ஒரு நேரத்தில் ஞானம் வரலாம் வந்து தானே அப்படி இந்த மாதிரி பவனம் வந்துடும் சரி பிரார்த்தனை அனுசாரமாக நிவர்த்தியான பிரார்த்தனை தான் யாராவது கூட கொடுப்பாங்க தன்னியாசி எல்லாத்தையும் இருக்கோ நான் இன்னும் செஞ்சு கேட்டுத்தான் எல்லாத்தையாக இருந்தால் நான் சும்மா இருக்கேன் பகவான் கொடுக்கட்டும் அப்படின்னா இங்கே பகவான் தான் இங்கேயே இருக்காரு பொண்ணுலுக்குள்ளேயே பகவான் தான் செஞ்சு கொடுக்குறாங்க இந்த எல்லாம் ஞானம் அடைந்த பிறகு செய்கிற மனசில் அந்நியமாக இருக்குதுன்னு பாவனை வந்துடும் அது இப்போதான் பழகணும் அபியாச காலம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பழக பழகு அது வந்துடும் என்ன அந்த பா பாவனை திடமாச்சுன்னா வந்து வச்சுக்கோங்க வயிற்று தான் வெளியே ஆத்மாவுக்கு இல்லை அது மனசு வந்து சஞ்சலப்படுது சஞ்சலம் ஆத்மா இல்லை நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று ஒரு நாளைக்கு சோதனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு வெளியே இருக்கும்போது நித்திரையால் என்றும் நித்ரையால் நிதிரை செய்த அர்த்தம் என்றும் விழித்தவுடன் நிதிரை யான் நிதிரையான் நித்ரையால் இருக்கணும் நித்திரின்ற அப்படி வரலாம் நிதிரை என்றும் அப்படி வரலாம் நித்திரை என்றும் சேர்த்தி நிதிரை என்று விழித்தவுடன் அப்படி வச்சுக்கணும் திருத்தம் பண்ணிக்கணும் நித்திரை நின்றும் எழுத்த விழித்தவுடன் வாசரானந்தத்தில் மயங்கிய சித்தம் உதய பாலர் சித்தம் உதய பாலர் முதலியவர் போல வாசனானந்த மீண்டும் போகும் குழந்தைகளுக்கு அதிகம் பெருகான அதை விட்டு போகுது அப்படிங்கிறது அதனால நித்திரை நின்றும் எழுத்தவுடன் வாசனானந்தத்தில் மயங்கிய சித்தம் சித்தம்னா அந்த மனச மனமானது உதயபாளர் அதாவது ஆரம்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் முதலியோர் போல மந்தானு சந்தான மாதரின் தோச திருஷ்டி வயத்தால் விஷய பிரவிற்த்தி மிகக் குறைவாய் அணிவிப்பார்கள் அதிலின் தேகாதி செரி அபிமானம் கலன்று அகங்கார கிரந்தி விடுபட்ட அவர்களுக்கு தேகேந்திரிய முதலியவற்றில் அநாதியாக பொருந்திய பொருந்தியுள்ள யான் எனது என்னும் அபிமானம் நீங்கியும் திகிரி போல் உண்டான வெண்ணம் சுழல்கின்ற குயவன் சக்கரம் போல வாதனையால் உரல் ஜீவன் முத்தி பிராரத்த கர்ம வாதனையின் மனத்தால் உலகத்தில் சஞ்சரிப்பதே ஜீவன் முத்தி ஆகும் படத்தபாடு இதேவன் சொல்றார் விளக்கம் தேகாதி பிரபஞ்சம் தோற்றிக் கொண்டிருக்க பிரம்மஸ்வரூபமாய நிலைத்திருத்தல் ஜீவன்முத்தியா அதாவது யான் எனது என்னும் உலகம் தோற்றுது இந்த உலகம் தோற்றுவதில் நான் கர்த்தா போக்தா என்றதும் அப்புறம் எனது என்ன கர்த்தா என்ன போக்தா என்ற பாவனையெல்லாம் விடுபட்டு போச்சு எப்படி இருக்கு ஏதோ கர்மானுசார் கிடைத்த திருப்தி இருக்கு இதோ ஜீவன் பத்திலை இப்போ அதுக்கு விளக்கம் சொல்றார் அகங்காரமே ஆத்மா என்னும் விபரீத புத்தியாம் இது ஆங்கார கிரந்தியாம் இப்ப ஆங்கார கிரந்தி என்றும் விருதி கிரந்தி என்றால் அப்தான் போட்டுருக்கு இல்லை அதான் பிரமதாத்மென்னால் அப்தான் சம்சய கிரந்தி ஆத்மா ஏகமா அநேகமா சித்தா ஜடமா என்பது முதலிய ஐயங்கொண்டிருக்கலாம் விபரீதம் சந்தேகம் கர்ம கிரந்தி ஆத்மா சஞ்சிதம் பிரார்த்தம் ஆகாமியம் என்ன கர்மங்களை உடையது என்பதுதான் கிரந்தி என்ன முடிச்சு அங்கே இடையில் கோடு போட்டுக்கணும் ஒன்றா முடியாது இந்த விபரீத பாவனை அகங்காரத்துக்கு ஆத்மா ஒற்றி உணர்ச்சி விபரீத பாவனை நான் கர்த்தா பங்கேருந்து தான் அயமானம் ஒரு சம்சய பாவனை நான் ஜனனாக சதனமாக ஏகனா அநேகனா இப்படி குழப்பம் இது சம்சயம் கர்ம கிரந்தி அதாவது சஞ்சிதம் பிரார்த்தம் ஆகாமின்னு சொல்லக்கூடிய மூன்றோடு கூடியிருக்கிறேன் என்ன பாவம் செஞ்சவனோ கஷ்டப்படுறேன் என்ன புத்தி புண்ணியம் செஞ்சவனோ போக அனுபவிக்கிறேன் என்று எவன் அங்கே அதில் அஞ்ஞானம் அதான் கர்ம கிரந்தன் பேர் கர்மத்தினால முடி முடிச்சு போட்டவன் அதாவது பந்தப்பட்டனு அர்த்தம் கர்மம் அப்புறம் பிரார்த்த கர்மம் சஞ்சித கர்மம் ஆகா மூணு கர்மங்கள் எனக்கு உண்டு ஒத்துக்கிறானது கர்மகிரந்தின்னு பேர் அகங்கார கிராந்தி அதே இறுதி கிரந்தி என்ன அத்தான் அப்புறம் சம்சய கிரந்தி சந்தேக கிரந்தி என்ன அத்தான் அப்புறம் கர்ம கிரந்தி கர்மத்துனால் கட்டுப்பட்டவன் என்கிறது கர்ம கிரந்தி ஆக மூன்று முடிச்சுகள் கிரந்தி என்ன முடிச்சு முடிச்சு போட்டிருக்காங்க இந்த மூணு முடிச்சு இதாக எல்லோரும் போடப்பட்டுருக்கே சொல்கிறனால இது கல்யாணமாக காலையில் நமக்கெல்லாம் போர்கிட்ட போட்டாச்சு மூணு முடிச்சு ஆகிட்ட போட்ட வச்சிருக்காரு பட்டமட்ட போறான் இந்த முடிஞ்ச பல பண்ணுங்க அது காது போறேன் இந்த முடிஞ்ச அவக்குறதுக்கு பெரிய வேல முடிஞ்சாவுக்கு எத்தனை பேர் இருக்கானு இப்ப ரெடிகாத முடிஞ்ச ரிலீஸ் தான் பேரு இந்த முடி ஆச்சா இல்ல அது சுகமா இருக்கலாம் அந்த முடிஞ்சா தற்கால சுகம் உங்களுக்கு இந்த முடிஞ்சா ஆ எப்ப என்ன சுகம் இருக்கு இங்க முடிச்ச மார்கள் சொல்றாங்க இல்ல முடிச்ச மார்கள் முடிச்சு மாறுகள் ஆனாதான் ஞானம் கிடைக்கும் முடிச்சுமார்கள் ஆகணும் இப்போ முடிச்ச மாதிரி இருக்காங்க திருடுறவங்கெல்லாம் அது அவங்களுக்கு என்ன இருக்கு கொஞ்சம் தற்காலிகம் இந்த முடிச்சு மாதிரி வேலை பண்ண முன்னா திலஞாகும் பொறமான் ஞானம் தோன்றுமே கதிரும் போல ஞான தோழன் தன் காரியமாம் புறமுதலாயினும் அகன் இடுதல்தானே புகழறிய விதேகை வல்லியமென்றிசைப்பருள் உறமுருவிங்குதுவாக ஜீவன் முத்தியுளதென்று உரைப்பதெவ்வாறு கயிற்றுநறவமயக் கொழிந்தும் வரும் அதன் காரியமாகும் பயகம்பாதி மறுமுதல் போல் அஞ்ஞானம் கெடினும் முக்கியமத்துல விஜயமுக்தி இலக்கெல்லாம் சொல்கிறார் அதோட விஜயமுக்தி ஞானம் அடைந்த பிறகு அடைவது தான் அதற்கு இடையில் ஜீவன் முக்தின்னு அங்கீகாரம் பண்ணிக்கல அது என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி சொல்ல ஆரம்பிக்கிறார் பரம ஞானம் தோன்றுதலும் ஞானிக்கு சித்த விருத்திராந்திக்கு பிறகு உயர்ந்ததாயுள்ள ஜீவ ஐக்கியம் ஐக்கிய ஞானம் உதயமான மாத்திரத்தில் கதிர் இருள் போல் சூரியோதயத்தின் முன்னர் பரவியிருக்கின்ற இருள் நீங்குவது போல அஞ்ஞானத்துடன் அதன் காரியம் ஆம் அஞ்ஞானத்துடன் அதனுடைய காரியமாயில்லை புறமுதலிய அனைத்தும் சரீர முதலீனவாக உள்ள உள் அனைத்தும் விடித்தவுடன் சப்பணம் போல அகன்றிடுதல் தானே புகழ புகழ் அறிய விதேக கைவல்யம் என்று செய்வது நீக்குதலே மனத்தால் நினைக்கவும் வாக்கால் கூறவும் அறிய விதேக முத்தி என்று மேலோர் கூறுவர் இங்கு உறவுறும் இது ஆக இவ்வுலகத்தில் ஞானத்தால் அடைவதற்கு உரிய இவ்விதேகமுத்தி என்பது ஒன்று உண்டாகட்டும்